ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தம்ங்கிற தலைப்பில் ஸ்ராத்திற்கு நாம் முக்கியமாக உபயோகப்படுத்தக்கூடிய தீலத்தினுடைய ஆவிபாவம் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்த்துன்னு ஒரு சரித்திரம் புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கு இது இந்த சரித்திரம் எல்லா புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு புராணம் அப்படின்னா அதற்குன்னு ஒரு முறை இருக்குது அப்படி மகரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா ஒரு புராணம்னு சொன்னால் அதில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய பெருமைகள் சொல்லப்பட்டிருக்கணும் வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் ராஜாக்களுடைய வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் ராஜாக்கள் பண்ணின யஜங்கள் சொல்லப்பட்டிருக்கணும் சமுத்திரம் சமுத்திரத்தை வர்ணிச்சிருக்கணும் நம் பாரத தேசத்தில் உள்ள மலைகளை வர்ணிச்சிருக்கணும் நம்முடைய கர்மாக்களை பிரம்மச்சாரி கிருஹஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி இவர்கள் செய்ய வேண்டிய கர்மாக்களை வர்ணிச்சிருக்கணும் ஏதாவது ஒரு ராஜாவினுடைய பூர்ணமா பூர்ணமான சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கணும் இது அவ்வளவும் எதில் இருக்கோ அதுதான் மகாபுராணம்னு பேர் இதில் ஒன்று ரெண்டு குறைபாடாக இருந்தால் அதை உப புராணம்னு பிரிச்சுருக்கா இதெல்லாம் புராண லட்சணம்னு பேர் அதில் யா ராஜாக்கள் பண்ணின யஜங்களில் ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுறது தக்ஷயக்ஞம் ஏன்னா தக்ஷயக்ஞத்தில் நிறையா அற்புதங்கள் நடந்தது அதிசயங்கள் நிறையா நடந்ததுங்கிறதுனால தக்ஷயக்ஞம் எல்லா புராணங்கள்லேயும் சொல்லப்பட்டிருக்கு அந்த தக்ஷயக்ஞத்தில் தான் இந்த திலத்தினுடைய ஆவிர்வாவம் சொல்லப்படுறது அப்படி பார்க்கணும் புராணங்களில் உள்ள சரித்திரத்தை சரித்திரமாக பார்க்காமல் அதில் என்ன தர்மம் இருக்குதுன்னு பார்த்தால் நாம் அனுஷ்டானங்களில் செய்யக்கூடிய தர்மங்கள் நிறைய ஒளிஞ்சுன் இருக்குது புராணங்களில் அப்படி பார்க்கணும் தேனடையை பார்த்தால் மேலிருந்து பார்த்தால் தேன் தெரியாது தேனீக்கள் தான் தெரியும் அந்த தேனடையை எடுத்து அதை பக்குவம் பண்ணி அதை எடுத்தால்தான் அதில் உள்ள தேன் தெரியும் அப்படிங்கிறது மாதிரி புராணங்களை மேலிருந்த வாரியாக பார்த்தால் சரித்திரம் மட்டுமே தான் நமக்கு தெரியும் ஆனால் உள் புகுந்து அது என்ன சொல்கிறதுன்னு நாம் பார்த்தோமானால் அதில் நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு தக்ஷயஜம் எப்படி ஆரம்பமாகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படி யாகசாலா பிரவேசம் பண்ணுறான் தக்ஷன் சபத்னிக்கனாக பத்னியோடு கூட யாகசாலுக்குள்ளே நுழைஞ்சி திரவிய நிர்தேசம் பண்ண போகிறான் அந்த சமயத்தில் பேச ஆரம்பித்தான் தக்ஷன் நாம் ஒரு கர்மா ஆரம்பித்தால் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா முதல்ல பொறுமை வேணும் மனசு பிரசாந்தமாக இருக்கணும் வேறு எந்த யோஜனையும் நமக்கு வரப்படாது அப்படி தான் கர்மாக்களை செய்யணும் ஆனால் இது மூணுமே நமக்கு வராது கர்மாவில் ஆரம்பித்த உடனே நமக்கு முதல்ல கோபம்தான் வரும் இப்போ ஸ்ராத்தமே நாம் ஸ்ராத்தமாக ஆரம்பித்தால் ஆரம்பிக்கிற காலமே பசி வந்துடும் நமக்கு ஆரம்பித்த உடனே கோபம் வரும் அந்த ஹோமம் பண்ணக்கூடிய அக்னி கொஞ்சம் லேசாக புகஞ்சால் கூட நமக்கு கோபம் வரும் அது மாதிரி தான் தட்சனுக்கு வந்துடுச்சோம் கோபம் வந்து பரமேஸ்வரனே கோபச்சிகாரம் சுட்டான் தக்ஷன் எத்தனை பேரும் பாங்கிஷன் மிருடம் திருஷ்ட் நாமிய தன உமம் சுவீக்கிய தகன்வோபோடு கூட மொறச்சி பாத்துண்டு பேச ஆரம்பிச்ச எடது கண்ணு துடிக்கிறது தட்சணுக்கு கெட்ட சகுனத்தில் எதுவும் ஒன்றும் இடது கண்ணை துடிக்கக்கூடாது இடது கண்ணை துடித்தால் சிரமம் வரப்போகிறதுனு அர்த்தம் அப்படி தட்சிணுக்கு பணியே சிரமம் வரப்போகிறதுங்கிறதுனாலே தான் கோபம் வந்துடுத்து புத்தி சரியானபடி வேலை செய்யலை ராமாயணத்தில் பார்க்குறோம் அசம்பவம் ஹேம மிருக ஜென்ம ததா பிராமோலு லுபே மிருகாயா எங்கேயாவது சீதை சொல்கிற தங்கமான் போகிறது அதெல்லாம் தங்கமானலாம் கிடையாது யாரோ ராட்சசனுடைய செயல் தான் இது அதெல்லாம் பார்த்து நீ மயங்காதேன்னு சொல்ல முடியும் ராமனாலே ஆனால் சொல்லலை ஏன்னால் சிரமகாலம் வரப்போகிறது சீதை சொன்ன உடனே தங்கமான தேடிந்து போகிறார் ராமன் அப்போ ராவணன் வந்து சீத்தையை அபஹரிச்சின்னு போயிட்டான்னு ராமாயணத்தில் பார்க்குறோம் ஏன் பிராயசமா பண்ண விபத்தி காலே தியோபி பும்சாம் மலினாபவந்தி எவ்வளோ கெட்டிக்காரனாக இருந்தாலும் விபத்து காலம் வருது ஒரு சிரம காலம் வருதுன்னா தியோப்பி எவ்வளோ புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவனுடைய புத்தி சரியானபடி வேலை செய்யாது குறைச்சலாக தான் அந்த சிரமத்தை காட்டாது அப்படின்னு ராமாயணத்தில் பார்க்குறோம் அது மாதிரி ஆயிடுத்து தக்ஷனு புத்தி குறைஞ்சு போய் கோபிச்சு காலம் சுட்டான் பரமேஸ்வரன் அயன் தூக்கபாலானாம் யசோகனா நிரபத்ரபா சத்ராச்சரித்த பந்தா ஏன ஸ்தப்தேன தூஷித்தா இத்தனை பேரும் அந்த யாகத்தை நல்ல ரொம்ப சந்தோஷம் ஆனால் எனக்கு மாப்பிள அஷ்ட திக் பாலக்காலில் ஒருத்தர் ஈசானன்னு ஒரு திக்குக்கு அதிபதியான இந்த பரமேஸ்வரன் எழுந்திருக்கவே இல்லை எழுந்து வரவேற்க வேண்டாமோ நான் யார் ஏஷமே சிஷ்யதாம் பிராப்தா என்மே துஹிதுரகிரகீத் பாணிம் விப்ராக்னி முகதா சாவித்ரியா இவ சாதுவத் எனக்கு மாப்பிள வேணும் மூணாவது மனுஷன் யாரோ எழுந்திருக்கல வரவேற்கல்லா கோபிச்சுண்டு அமிச்சுடலாம் போயிட்டு வாட ஆனால் எனக்கு மாப்பிளை வேணும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிண்டவர் எழுந்து வரவேற்க வேண்டாமோ சசுரஹா பித்திருசமஹா மாமனார் தகப்பனாருக்கு சமம் மாமியார் தாயாருக்கு சமம் தாயார் தகப்பனார் உள்ள எங்களை வரவேற்க வேண்டாமோ எழுந்து நின்று ஆனால் ஸ்தப்தனாக உட்காண்டிருக்கான் ஒன்றும் நடக்காதது மாதிரி சாது மாதிரி உக்காண்டிருக்கு இவன் துஷ்டர் யாகசாலையில் இருக்கிறதுக்கு லாயக்கில்லை பிரத்யுத்தானாபிவாதாரே வாசாபியகிருத்தநோச்சிதம் இங்கே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கல்ல நாங்கள் எழுந்து வரவேற்கப்பட வேண்டியவர்கள் நாங்கள் ஆனால் எங்களை பார்க்காமல் கணம் ஓடிண்டு உட்கான்றது ரொம்ப துஷ்டமான செயல் இது இவன் இங்கே இருக்கப்படாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டான் தக்ஷன் ரொம்ப கோபப்பட்டு மேற்கொண்டு பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசுகிறான் என்ன பேசினான்ங்கிறத அடுத்த உபன்யாசத்துலே பார்ப்போம்